ரிபுகீத்தை பதினெட்டாவது அத்தியாயம் அகண்ட ஸ்வரூப தியானம் உரைக்கும் அத்தியாயம் மிகவும் மகா இரகசியமாய் வேதாந்தத்துவ மெத்தவுமே இரகசியமாய் விளம்பலுற்ற மகிமெமிகும் பரம்பொருளை மற்றும் சொல்வேன் மாசற்ற மனதுடனே இவ்வர்த்தத்தை அகமுறவே ஆதரவாய்க்கேட்டு உணர்ந்தோர் அகண்ட பர வடிவாகி ஜீவன் முக்தி உபாதி எல்லாம் தொலைந்த பின்னர் சுத்தமதாம் பர பிரம்மஸ்வரூபமாவார் ஜகமுதலாய் தோற்றிய இத்தோற்றம் எல்லாம் சத்திய சிச்சுகனமாம் பிரம்ம ரூபம் அகம் அகமென்றறிவுருவாய் அமர்ந்த ஜீவர் அனைவருமே அகண்ட பர பிரம ரூபம் புகழ் வகையே பாவித்து பூர்ணஞானம் பொருந்தினவர் பூரணமாம் பரமேயாவார் பகர்வதிலோர் அணுவேனும் மையம் இல்லை பரமசிவன் தன் நாணை பரமார்த்தந்தான் இது எனவே காண்பதுபும் பிரம்ம ரூபம் யானெனவே காண்பதுபோம் பிரம்ம ரூபம் அதுவெனவே காண்பதுபோம் பிரம்ம ரூபம் அந்நியமாய் காண்பதுபோம் பிரம்ம ரூபம் ஸ்திதமெனவே காண்பதுவும் பிரம்ம ரூபம் திடமல்லதாய் காண்பதுவும் பிரம்ம ரூபம் எது எனவே காண்பதுவும் பிரம்ம ரூபம் இயம்பியதில் எல்லளவும் மையமில்லை குருவரனும் மானானும் பிரம்ம ரூபம் குணமேலாம் சாதனமும் பிரம்ம ரூபம் ஷவணமும் மனநமுமே பிரம்ம ரூபம் செய்கின்ற தியானமுமே பிரம்ம ரூபம் அரிய பொருள் அறிவதுவும் பிரம்ம அப்பொருளாயிருப்பதுவும் பிரம்ம ரூபம் சர்வமுமே சந்ததமும் பிரம்ம ரூபம் சற்றேனும் சங்கை சாதனமும் சாத்தியமும் பிரம்ம ரூபம் சத்குணமும் பிரம்ம வேதனமும் வேத்தியமும் பிரம்ம வேதாந்த சாஸ்திரமும் பிரம்ம ரூபம் வேதமரப்பெரும் பேரும் பிரம்மரூபம் பின்னுமுழள எப்பொருளும் பிரம்மரூபம் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அப்பிரம்மம் அகமெனவே தியானம் செய்வாய் அடிமுடிவு நடுவுகளும் பிரம்ம ரூபம் ஆத்மாவும் அநாத்மாவும் பிரம்ம ரூபம் படிமுதலாம் பூத்தமுமே பிரம்ம ரூபம் பிரம்மரூபம் ஜடமஷடம் சகலமுமே பிரம்ம ரூபம் சத்தியமும் அசத்தியமும் பிரம்ம ரூபம் திடமறுவும் அப்ரம்மம் நானே என்று ஸ்திரமாக எப்போதும் தியானம் செய்வாய் அஸ்தமிழா பரபிரம்மஸ்வரூப நானே அகங்காரம் முதலிய தோரணுவும் இல்லை சித்துருவாம் பரபிரம்மஸ்வரூபானே சித்தமுதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை சத்தியமாம் பரபிரம்மஸ்வரூப நானே ஜகஜீவர் முதலிய தோரணுவும் இல்லை சுத்த பரபிரம்மெல்லாம் அது நான் என்றே சுகமாக எப்போதும் தியானம் செய்வாய் ஏகமதாம் பரபிரம்மஸ்வரூப நானே இது அது என்று பொருளே இல்லை மோகமிலா பரபிரம்ம ஸ்வரூப நானே முன்னியதாய் முளைக்கின்ற பொருளே இல்லை பாகமில்லா பரபிரம்மஸ்வரூப நானே பலவிதமாய்ப் பகுப்புற்ற பொருளே இல்லை ஏக அது நான் என்றே தியானம் செய்வாய் அகம் தோற்றுவதும் பரமானானே அகமென்றிங்கயலாக ஒன்றும் இல்லை ஜகமெனவே தோற்றுவதும் பரமானானே ஜகமென்றிங்கயலாக ஒன்றும் இல்லை நிகழ் பரனாய்த் தோற்றுவதும் பரமானானே நிகழ் பரன் என்றயலாக ஒன்றும் இல்லை சகலமுமே பரமான நானே என்று சலியாமல் எப்போதும் தியானம் செய்வாய் பூரணமாயுள்ள பர பிரம்மம் அன்றி பூதமுதல் எப்பொருளும் என்றும் இல்லை காரணமாயுள்ள பர பிரம்மம் அன்றி காரியமாயொரு பொருளும் என்றும் இல்லை ஜீரணமில் சின்மயமாம் பிரம்மம் அன்றி ஜெகஜீவ பரங்களென இல்லை ஆரண வீரறிவிக்கும் அகண்டமான அப்ரம் அகமெனவே தியானம் செய்வாய் சித்தமுதல் எப்பொருளும் என்றும் இல்லை சின்மயமாய் நிறைந்த பர பிரம்மம் ஒன்றே சத்தியமாயுளதாகும் மற்ற எல்லாம் சத்தியமே உத்துள்ளதாய் ஓதிய அப்ரம் தானே உன்னுடைய ஆத்மாவா அதனால் அகமே என்றிங்க சாற்றிய அப்பர பிரம்ம ஸ்வரூபம் ஒன்றாம் சத்திய சித் சுகனமாம் பூர்ணமாகும் தோற்றிய இச்சக வடிவம் துக்க ஜட சத்தியமாம் சின்னமாகும் போற்றிய இப்பரபிரம்மஸ்வரூபந்தானே புத்திரனின் ஆத்மாவா மாதலாலே ஏற்றிய அப்பரபிரம்மம் நானே என்று இருமையற எப்போதும் தியானம் செய்வாய் கரையற்ற பரபிரம்மம் ஒன்றே உண்மை காண்பதும் கேட்பதும் எவையும் இல்லை நிறைவுற்ற பரபிரம்மம் ஒன்றே உண்மை நினைப்பதும் நினையாதும் எவையும் இல்லை மறைவற்ற பரபிரம்மம் ஒன்றே உண்மை மற்றவெல்லாம் ஒரு காலும் இலவே இல்லை குறைவற்ற அப்ரம்மம் நானே என்று கோதரவே எப்போதும் தியானம் செய்வாய் சூக்ஷ்மதம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை சொற்பொருளாய் தோன்றிய தோரணுவும் இல்லை நீக்கமிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை நீ நானே முதலா இல்லை ஆக்கையிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை அந்நியமாய் அணுவேனும் இலவே இல்லை வாக்குமுதற்கெட்டா அப்பறனான் என்றே வருத்தமர எப்போதும் தியானம் செய்வாய் திருஷ்யமாய் எனக் கையலோர் அணுவும் இல்லை திருக்கான என் இடையில் தோன்றான் என்ற சர்பமுமே பரமான என்று சத்குருவான் என் வாக்கால் தியானம் செய்வாய் இருமையர இவ்வண்ணம் உபதேசித்தேன் என்றனவும் அபிமானம் எனக்கிங்கில்லை குருவரநாம் பரமசிவன் எனக்குரைத்த குற்றமிலா உபதேச வசனம் ஈதே சத்குருவின் உபதேச வசனத்தாலே சகலமுமே சத்திய சிட்சுகமாய் நின்ற நிர்குணமாம் பிரம்மம் நான் என்றும் நிச்சலமாயி என்றும் தியானம் செய்வாய் எக் குருவின் உபதேச வசனம் தானும் இவ்விதமே அன்றி தின் வேறே இல்லை முக்குணமும் கடந்து வெறும் சித்தேயான மூலபர சிவனானை மொழிந்ததுண்மை சத்குருவும் சின்மயமாம் பிரம்ம ரூபம் சகலமுமே சின்மயமாம் பிரம்ம ரூபம் நிர்குணமாம் நானே என்று நிச்சலமாய் நீ என்றும் தியானம் செய்வாய் சத்குருவாம் பரமசிவன் எனக்கு முன்னம் சத்தியமாய் சாற்றிய சித்தாந்தம் ஈதே துர்குணமோரணு முரா வேதாந்தங்கள் துணிவாக சொல்லிய சித்தாந்தம் ஈதே நிர்மலமாம் பரபிரம்மம்மானோ நானே நிஷ்களமாம் பரபிரம்மம்மானோ நானே நிருபமாம் பரபிரம்மம் மானோ நானே நிர்குணமாம் பரபிரம்மம் மானோ நானே நிரதிசய பரபிரம்மம் மானோ நானே நிரஞ்சனமாம் பரபிரம்மம் மானோ நானே நிறவயவ பரபிரம்ம நானே என்று நிச்சலமாயி என்றும் தியானம் செய்வாய் அகில அதிஷ்டான பரபிரம்மேனான் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மே நான் துகளணுவும் தூய சிதா காஷ பர பிரம்மே நான் ஜக முதலோரணுவிலா பிரம்மேனான் சால உபசாந்த பர பிரமேனான் நிகரில தாம் பர பிரே என்று நிஷலமாய் நீ என்றும் தியானம் செய்வாய் நித்தியமாய் நிகழ்கின்ற பிரம்மேனான் நிக்கிலமுமாய் நிறைகின்ற பிரம்மே நான் சத்தியமாய் செருகின்ற பிரம்மேனான் சலனமில்லாதிருக்கின்ற பிரம்மே நான் சுத்த சுக வடிவான பிரம்மே நான் சுபத்தோக்கும் சுபமான பிரம்மே நான் அத்வைத்தமான பர பிரம்மம் நான் என்று தியானம் செய்வாய் துண்ணிய தேகாதி இல்லா பிரம்மனானே துரிய அறிவான பர பிரம்மனானே வர்ணமுதல்லவையும் இல்லாம் பிரம்மனானே வகையற்ற அகண்ட பர பிரம்மனானே அந்நியமோரணுவிலா பிரம்மனானே அகண்ட வடிவான பர பிரம்மனானே பின்னமிலா பரபிரம்மனானே என்று பிரிவரவே எப்போதும் தியானம் செய்வாய் மோக முதல் எப்பொருளும் என்றும் இல்லை முழுவதுவே அகண்ட பர பிரம்ம ரூபம் பாகமுற எப்பொருளும் என்றும் இல்லை பகுப்புற்ற பொருளெல்லாம் பிரம்ம ரூபம் தேகஜகம் முதலியவோர் அணுவும் இல்லை திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் ஏகமதாம் பர பிரம்மம் நானே என்று இருமையர எப்போதும் தியானம் செய்வாய் திருஷ்யமாய் ஒரு பொருளும் வேறு இங்கில்லை தெரிவதெல்லாந்திரிக்கான பிரம்மம் என்று இருமையிலா அப்ரமம் நானே என்றும் யானந்த பரபிரம் தானே என்றும் சர்பமுமே அவ்விதமான் என்றும் சலியாமல் தியானிப்பாயே பிரிவெனவே நின் மனதில் பிறங்கா நின்ற பெயர்கவணா பேதமெல்லாம் யாவும் தீரும் ஜக முதலாய் எண்ணுவதை தூர தள்ளி சகலமுமே பிரம்மென தியானம் செய்வாய் அகம் உடல் என்றெண்ணுவதை தூரத் தள்ளி அகம் பிரம்மம் என்றிஷம் தியானம் செய்வாய் சகலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சந்ததமும் சலியாமல் தியானம் செய்தால் அகமனிஷம் ஜகமுதலி தன்யம் என்னும் அயல் எல்லாம் அனுதினமும் அடைவாய்த்தீரும் தேகமகம் எனும் நினைவை தூரத் தள்ளி தெரிவான பிரம்ம மகம் என தியானிப்பாய் ஆகமகம் எனும் நினைவை தூரத் தள்ளி அறிவான பிரம்ம மகம் என தியானிப்பாய் பாகமுறும் பல நினைவை தூர தள்ளி பார்ப்பதெல்லாம் பர பிரம்மம் தியானிப்பாய் ஏகமகம் யானவையும் என தியானித்தே இப்பேதம் யாவையும் நீ விடுவாய்மைந்த இத்தேகம் நான் அல்ல இவை நான் இத்தேகம் நான் அல்ல இவை நான் அல்ல சித்தேயாம் பரபிரம்மம் நானே போதும் சித்தேயாம் பரபிரம்மம் நான் எப்போதும் உத்தேசமுற்ற பொருள் ஒன்றும் இல்லை உன்னிகிடத்தகு பொருளும் ஒன்றும் இல்லை சித்தேயாம் எல்லாமும் அது நான் என்றே ஸ்ரத்தையுடன் தியானி தெப்பேதம் தீர்வாய் இத்தேகம் முதலியவை அணுவும் இல்லை தேகம் முதலியவை அணுவும் இல்லை எத்தேகம் முதலியவும் சித்தேயாகும் எத்தேகம் முதலியவும் சித்தேயாகும் சித்தேனான் சித்தேனான் சித்தேயெல்லாம் சித்தேனான் சித்தேனான் சித்தேயெல்லாம் சித்தேயாம் பர பிரம்மம் அது நான் என்றே ஸ்ரத்தையுடன் தியானி திப்பேதம் தீர்வாய் தகு பிரம்மம் தனக்கையலாய் அணுவும் இல்லை தயங்கிய இகஜீவ பரங்களெல்லாம் தகும் பிரம்ம வடிவேயாம் அதுவே நீயாம் தத்துவமாய் நவிழ்கின்றே நாதலாலே அகம் பிரம்மம் அகம் பிரம்மம் அகமே எல்லாம் அகம் பிரம்மம் அகம் பிரம்மம் அகமெல்லாம் என்று அகம் பிரம்ம பாவனையே திருடமாய் செய்தே அயலனவம் அணுகாமல் அழிப்பாய் மைந்தாம் ஜெகம் பரமும் ஜீவர்களும் சிறிதும் இல்லை சின்மயமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் தகும் பிரம்மம் அது நானே நானே எல்லாம் தகும் பிரம்மம் அது நானே நான் எல்லாம் என்ற அகம் பிரம்ம பாவனையே அனிசம் செய்தால் அதனால் இவ்வயலெல்லாம் அழிந்தே போகும் திகம்பரனாய் நிறைந்தெங்கும் திகழா நின்ற தெரிவுருவாம் சிவனானை உண்மை சொன்னேன் அலைமனதின் ஒருமையிலா தன்மையாலே அகம் பிரம்ம பாவனையே செய்ய சக்தி இளதெனினும் எப்போதும் ஸ்ரத்தையோடே யான் பிரம்மம் யான் பிரம்மம் யானே எல்லாம் சலனமிலா பரமே நான் பரனான் என்னும் சத்தமிதை உரைத்தாலும் இவ்வரத்தால் நிலை மறுபாதலை மனது மெல்ல மெல்ல நிச்சலமாய் நிரந்தரமாய் பாவனையில் மனது நின்றால் நிச்சலமாம கண்ட பரஞ்ஞானம் உண்டாய் திரிந்தலையும் மனதினிடை விகல்பமாக தெரிகின்ற பேதமெல்லாம் உடனே தீரும் திரிந்திடும் இப்பேதமெல்லாம் தீரு மட்டும் திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பரமே என்றும் பொருந்திய நானே என்றும் பூரணமாய் எப்போதும் தியானம் செய்வாய் சகலமெனும் சத்தமில்லை அர்த்தம் இல்லை சஞ்சலமாம் தெய்வம் இல்லை தீர்த்தம் இல்லை பிரகிருதி இல்லை பிரகிருதியுடை விகாரம் இல்லை பரணும் இல்லை ஜீவன் இல்லை ஜகத்துமில்லை நிக்கிலமுமே சின்மயமாய் நிறைந்து நின்ற நிஷ்களமாம் பரபிரம்மம் அது நான் என்றே இகழ்வு தரும் பேதமெல்லாம் இறக்கு மட்டும் எப்போதும் இடையறவே தியானம் செய்வாய் சர்வமுமே மாய இதில் ஐயம் இல்லை சர்வமுமே மித்திய இதில் ஐயம் இல்லை சர்வமுமே துச்சம் இதில் சர்வமுமே அசத்திதனில் ஐயம் இல்லை சர்வமுமே சந்ததமும் பிரம்மென்றும் சத்திய சிச்சுகனமா மது நான் என்றும் சர்வமெனும் பேதமெல்லாம் தீருமட்டும் சந்ததமும் சலியாமல் தியானம் செய்வாய் சர்வமுமே பரபிரம்மம் மையம் இல்லை சர்வமுமே பரபிரம்மம் மையம் இல்லை பிரம்ம மதேனான் என்றும் மையம் இல்லை பிரம்ம மதேனான் என்றும் மையம் இல்லை சர்வமெனும் பிரம்மெனும் பேத்தம் இல்லை சகலமுமே அக்கண்ட பரபிரம்மம் என்றே மறுவியை பேதமெல்லாம் மாயும் மட்டும் மயலறவே எப்போதும் தியானம் செய்வாய் சண்மயமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் பொருளும் என்றும் இல்லை சின்மயமாம் பரபிரம்மம் தானே எல்லாம் பொருளும் என்றும் இல்லை தன்மயமாம் பரபிரம்மம் தானே தயங்கும் ஜெகஜீவ பரமொன்றும் இல்லை நிர்மலமாம் பரபிரம்மம் அது நிஷலமானி என்றும் தியானம் செய்வாய் அஸ்திரமாம் தேகமில்லை அதனுக்கு கேது ஆகிய ஐம்பூதமில்லை பொறிகள் இல்லை புத்தி இல்லை சித்தமில்லை மனதும் இல்லை பொருந்தும் அகங்காரம் இல்லை பந்தம் இல்லை முக்தி இல்லை மோசகனாம் இல்லை மோஷமுறும் ஜீவன் இல்லை முழுதும் இல்லை அத்வைத பிரம்மெல்லாம் அது நான் அசஞ்சலமானி என்றும் தியானம் செய்வாய் அறிவுருவாம் பிரம்மத்தில் தோன்றா நின்ற அகிலமுமே அறிவுருவாயிருப்பதாலே அறிவுருவாம் அகட பர பிரம்மத்து கிங்கு அந்நியமாய் இலவே இல்லை அறிவுருவாம் பரபிரம்மம் எல்லாம் என்றும் அவ்விதமாம் பரபிரம்மம் நானே என்றும் அறிவுருவாம் பரநீயாய் பேதம் அழியும் அளவு திடமாய் தியானம் செய்வாய் சர்வமெனும் உருவத்தை தூரத் தள்ளி சர்வமுமே பிரம்மென நிச்சயித்து பிரம்ம மதே நான் என்றும் நானே அந்த பிரம்மெனும் பாவனையால் அயலேயாக மருவியை பேதமதி அனைத்து மாய்த்து மற்றந்த பாவனையும் தூர நிர்மலமான் நின்னுடைய நிஜ ரூபத்தில் நிச்சலமாய் நீ என்றும் நிலைத்து நிற்பாய் நிச்சலமாய் நிற்பதெனும் நினைவும் தள்ளி ரூப மாத்திரமாய் தள்ளலென்னும் இச்சயலும் மிகந்து மனோ வாக்கு கட்கிங்கு எட்டாத கேவலமாம் சொரூபமாகி உச்சமதாம் சகஜ நிலை உருவாய் மைந்தா போதுவதற்கினி ஒன்றும் இடமிங்கில்லை நிச்சயமாய் பரமசிவன் எனக்கு முன்னம் நிகழ்த்தியதாம் நிஜ ரூப நிஷ்டீதே வேதமெலாம் மனுவுமில்லாதும் தள்ளி பின்னமிலா பரமான ஆன்மாவின்கண் கண் ஏதையுமே நினையாமல் இன்பம் மேலாய் இயங்காமல் இருப்பது வே சகஜ நிஷ்டை சாதகமாம் இந்நிஷ்டை நெர்மி கல்பம் சமாதியன அங்கங்கே சாற்றலாகும் ஓதியதே அகண்டபர சாட்சா்கார உணர்வெனவும் அங்கங்கே உரைக்கலாமால் திருடமான நிஷ்டகிதே ஜீவன் முக்தி திறமையன அங்கங்கே செப்பலாகும் தடமான நிஷ்டகிதே உபசாந்திக்கு தகுந்தபடி பூமி கையோர் நான்கும் ஆகும் இடமான இந்நிஷ்டை இசைந்தோருக்கே இத்துயசை பவ பீதி இறக்குமன்றே மடமான மற்றதனை இசைந்த போதும் மகத்தான பவபீதி மாயாதென்றும் நிறை உருமின் நிஷ்டையுலோர் நீச்சரேனும் நிர்மலமாம் பரமாகி முக்தராபர் அறைவதிலோர் அணுவேனும் மையம் இல்லை அறுதி இதே ஆதலினால் முமூச்சுவெல்லாம் குறைவரவே இந்நிஷ்டை கூடு மட்டும் கூறுபடும் பேதமெல்லாம் பிரம்ம என்றும் அறிவுருவாம் அப்பிரம்மம் அகமே என்றும் அகண்டபர பாவனையே பழக வேண்டும் வேதமெல்லாம் நீங்கி நிஜ நிஷ்டை சேர பின்னருமே பரமார்த்தம் பேச கேளாய் ஈதனவே ஒரு பொருளும் என்றும் இல்லை எல்லாமும் எப்போதும் பிரம்ம ரூபம் பூத்தமொடு பௌத்திகமும் பிரம்ம ரூபம் புவனமோடு பொருளவையும் பிரம்ம ரூபம் ஜாதமுறும் சகலமுமே பிரம்ம ரூபம் ஜகஜீவ பரங்களெல்லாம் பிரம்ம ரூபம் மாயையில்லை மறுபும் அகங்காரம் இல்லை மனதுமில்லை புத்தி இல்லை சித்தம் இல்லை காயமில்லை கர்மம் இல்லை கர்த்தாவில்லை காண்கின்ற பொறிகளில்லை புலன்கள் இல்லை ஆய பல உயிர்களில்லை அமரர் இல்லை அயனும் இல்லை ஹரியும் இல்லை ஹரனும் இல்லை ஏய பொருள் எவையுமில்லை எல்லாம் என்றும் ஏகபரி பூரணமாம் பிரம்ம ரூபம் மாயையில்லா தன்மையினால் மாயோபாதி மறுவியிடும் ஈசனுடை வகுப்புமில்லை ஆய பல அவித்ய இலா அவை மறுவும் ஜீவருடை வகுப்புமில்லை தூய அயன் இலாமையினால் சிருஷ்டி இல்லை துலங்கும் ஹரி இல்லாமையினால் ஸ்திதியும் இல்லை நேயஹரன் இலாமையினால் நாசம் இல்லை நிக்கிலமுமே நிறைந்த பரபிரம்ம ரூபம் பூஜை நெச தெய்வமில்லா தன்மையாலே பூஜை இல்லை பூஜி இல்லை மோஷகமாம் தெய்வமிலா தன்மையாலே மோட்சமில்லை முமுட்சையுழோர் தாமும் இல்லை பேசும் ஒரு திருஷ்யமும் இல்லாமையாலே பிறகி இடும் இல்லை மாசனுவும் மறுவாத அறிவேயாக மன்னியிடம் பரபிரம்ம்தானே எல்லாம் கருதியிடும் காரணமே இல்லாமையாலே காரியமாயொரு பொருளும் என்றும் இல்லை மருவியிடும் கர்த்தாவே இல்லாமையாலே மற்றவனான் மருவியிடும் பலனும் இல்லை சர்வமெனும் சத்தமுமே இல்லாமையாலே சர்வமென ஒரு பொருளும் என்றும் இல்லை நிருபலமாய் நிஷ்களமாய் நிறைந்து நின்ற நிகழ்வுருவாம் பரபிரம்மம் தானே எல்லாம் பிரகிருத்தியெனும் காரணமும் இலவே இல்லை பிரகிருதி தரும் காரியமும் இலவே இல்லை வெகுவிதமாயொரு பொருளும் இலவே இல்லை விசித்திரமாயொரு பொருளும் இலவே இல்லை சகலமெனும் ஒரு பொருளும் இலவே இல்லை ஜெகஜீவ பரங்களெலாம் இலவே இல்லை அகிலமுமே அகண்ட பரிபூர்ணமான அறிவுருவாம் பரபிரம்மஸ்வரூபமேயாம் ஒரு பொருளும் ஒரு காலும் இலவே இல்லை உள்ளதெல்லாம் அகண்ட பரபிரம்மமாகும் பிரம்ம மதே நானாகும் நானே அந்த பிரம்மெனும் பாவனையால் அகண்ட ஜானம் மறுவினவர் பேதமெல்லாம் உடனே மாற்றி மகத்தான ஸ்வரூப நிலை அடைவரென்றே அரிய சிவன்னருளியவார் அறைந்தே நித்தை அன்புடனே கேட்டுணர்வோர் பரமேயாவர் அருமையுடன் கண்டபர சிவரூபத்தை அன வரதம் தியானித்தவருள் பெற்றோர்கே நிர்மலமாம் பரஞ்ஞானம் மனதில் தோன்றி நீ கவனா அஜானம் அனைத்து நீங்கே பரமதுவாயிருக்கின்ற முக்தி என்றே பகர் முக்தி மற்றோரு கில்லை என்றே பிரியமுடன்புமுனி வன்னிதாகனுக்கு வேதமிலா பரம்பொருளை பேசினானால் கற்பித பொருள் யாவையும் என்றுமே களங்கமின்றிய சிற்பர மாமெனும் சிற்பரமது நானெனும் தியானத்தால் சின்மயானந்த ஞானம் செறிந்ததால் அற்பமுபீதியாமலே அகண்டமா பரமாயிடலாமெனல் தற்பரானந்த தாண்டவ மாடனம் ஸ்தானுவின் பரிபூரண ரூபமே தற்பரா நந்த தாண்டவ மாடனம் ஸ்தானுவின் பரிபூரண நம் பரி பூமே பதினெட்டாவது அத்தியாயம் முற்றெற்று அருணாச்சலம்